வணக்கம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது செய்திச் சேவை இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று ராணிமேரி கல்லூரியில் நடைபெறுவதால் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது டூ ஜி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட கனிமொழி மற்றும் ஆ ராசா டெல்லியில் இருந்து சென்னை திரும்பினர் அவர்களுக்கு விமான நிலையத்தில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த பிறகு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் வரும் இருபத்தி தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் அரச பாலிடெக்னிக் விரிவுரையாளரின் பணிக்கான தேர்வு முறைகேட்டில் நூறுக்கும் அதிகமானோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காவிரியை தூய்மைப்படுத்துவதற்காக தனித்திட்டம் ஒன்றை உருவாக்கி செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் புத்தகம் நுழையும் வீட்டில் வன்முறை துன்பம் வெளியேறும் என்று எழுத்தாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் புதுச்சேரியில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசினார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதில் தாமதம் ஏற்படுவதற்கு அதிமுகவே காரணம் என பாஜக மாநில செயலாளர் ஆர் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த நான்கு பள்ளிகளுக்கு புதுமை பள்ளி விருது வழங்கப்பட உள்ளது இவ்விருதுக்கு தகுதியுடைய பள்ளிகளை தேர்வு செய்ய மாநில அளவில் ஒரு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் தெரிவித்துள்ளார் இவி கே பிறந்தநாள் விழா சென்னை வேளப்பன் சாவடியில் நடைபெற்றது இதில் ப சிதம்பரம் முக ஸ்டாலின் வைகோ குஷ்பு மற்றும் திருமாவளவன் பலர் கலந்து கொண்டனர் கால்நடை தீவன ஊழல் தொடர்பான இரண்டாவது வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என ராஞ்சி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவருக்கான தண்டனை விவரம் ஜனவரி மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் மற்றொரு முன்னாள் பீகார் முதல்வர் ஜெகந்நாத் மிஸ்ரா உட்பட ஏழு பேர் விடுவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மதங்களை கடந்து அனைத்து மக்களும் அனைவரது பண்டிகைகளையும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய விமானப்படையில் குரூப் X, குரூப் Y ட்ரேட் பதவிகளுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆசிரியர் தேர்வு வாரிய ஊழலில் பத்து ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த ஹரியானா முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சவுதாலாவுக்கு இரண்டு வாரம் பரோல் வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அவரது தலைமையில் முதன் முறையாக காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது ராஜஸ்தான் மாநிலத்தில் நூறு அடி உயர பாலத்தில் இருந்து பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் முப்பத்தி மூன்று பேர் பலியாகினர் பலர் காயமடைந்துள்ளனர் பேஸ்புக்கில் துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்களை கையாள ரகசிய குழுக்களை பயன்படுத்தி வருவதாக ஐம்பது பேரை சிக்காகோ காவல்துறை கைது செய்துள்ளது பிலிப்பைன்ஸில் தென் பகுதிகளில் வீசிய புயலுக்கு தொன்னூறு பேர் வரை பலியாகியுள்ளனர் ஹபீஸ் சையத் புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலமை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அங்கீகரித்ததை எதிர்த்து ஐநா பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை இஸ்ரேல் திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டது இந்தியா மற்றும் இலங்கை அரசின் நிதியுதவியில் இலங்கை மலையக தமிழர்களின் சொந்த வீடு கனவு நனவாக்கி வருகிறது வணிகச் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபத்தி ஓரு ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தைந்து ரூபாயாக விற்பனையாகி வருகிறது TCS நிறுவனத்துக்கு இருநூற்றி இருபத்தைந்து கோடி டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது தொலைக்காட்சி ஒலிபரப்புகளை அளவீடு செய்யும் நிறுவனமான நீல்சன் இந்த ஆர்டரை வழங்கியிருக்கிறது வங்கியில் பணம் இல்லாமல் காசோலை திரும்பி வந்தால் அதனை அளித்தவருக்கு அபராதம் விதிப்பதற்கும் சிறை தண்டனை விதிப்பதற்கும் வழிவகை செய்யும் காசோலை உள்ளிட்ட பணப்பரிமாற்ற ஆவணங்கள் சட்டத்திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிஎஸ்இ மதிப்பு முதன்முறையாக ரூபாய் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி என்னும் புதிய உச்சத்தை தொட்டது விளையாட்டுச் செய்திகள் லால் லிகா கால்பந்து ஆட்ட போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பார்சிலோனா அணி ரியல் மேட்ரிட் அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது இரண்டு பள்ளிகள் பங்கேற்கும் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது கோவையில் நடைபெற்ற ஹீரோ ஐ லீக் இரண்டாயிரத்தி கால்பந்து போட்டியில் கிங் பிஷர்ஸ் ஈஸ்ட் பெங்கால் அணி சென்னை சிட்டி அணியை வீழ்த்தி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றது மாநிலங்களவையில் தான் பேசவிருந்ததை சச்சின் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் ஷபாக பிசிசிஐ பொது மேலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது போட்டியில் நியூசிலாந்து அணி இருநூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டி வரும் தேதி நடக்கிறது வாழ்ந்து ஒரு சமூக போராளியின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்படும் படத்தில் நான் நடித்ததை மிகுந்த பெருமையாக கருதிகிறேன் என்று டிராபிக் ராமசாமி படத்தில் நடிக்கும் பிரகாஷ்ராஜ் கூறியுள்ளார் ஐ எம் டி பி இணையதளத்தின் ஆண்டின் சிறந்த பத்து இந்திய படங்கள் பட்டியலில் விக்ரம் ரேதா பிடித்துள்ளது இரண்டாம் இடத்தை பாகுபலி படம் பிடித்திருக்கிறது அறுவை படத்தின் இயக்குநர் பிரபு மற்றும் நாயகி அதித்தி பாலனியும் அழைத்து தங்கச்சங்கிலியை பரிசாக அளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒளி கோப்புகளை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்